ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்காந்த புராணத்திலிருந்து வைசாக்க மஹாத்மியம் என்கிற பகுதியை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் ஒரு நம் நாம் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு தர்மத்தை காண்பிக்கிறது அதை விரிவாக பார்த்துன்னு விஷ்ணு தர்மர் என்கிறவர் பாதயாத்திரையாக போகிற வழியில் கலியனுடைய பிரபாவத்தை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு போகிறார் போகிற இந்த கலியனுடைய தோஷத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற இப்படி ஒரு யுகம் யுகம் உண்டா ஜனங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருமா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டு கொண்டு போகிறார் பாப்பா நாம் தோஷ தோஷமேவ பிரகண் கலௌத்து வி குணாஜனாக அவரவர்கள் செய்யக்கூடியதான தர்மத்தை பற்றி உயர்வாக பேசணும் அப்படிதானே ஒருத்தர் ஒரு ஒரு தர்மத்தில் ஒருவரை ஈடுபடுத்தணும் அப்படின்னா நீ இந்த தர்மத்தை பண்ணே இத்தனை பேர் இந்த தர்மத்தை பண்ணி நல்லவைகளை அடைஞ்சிருக்கா அப்படின்னு தான் புராணங்கள் சரித்திரங்களை காண்பிக்கிறது தானம்னா கர்ணன் மாதிரி தானம் பண்ணணும் தர்மபுத்திரர் மாதிரி யாகம் பண்ணணும் ராமன் மாதிரி வாழணும் கிருஷ்ணன் மாதிரி நம்முடைய தர்மத்தை சொல்லணும் அப்படி தேவதைகளே புராணங்களுடைய சரித்திரங்களை உதாரணமாக காட்டி நாம் நல்ல வழியிலே ஈடுபடணும் ஆனால் இந்த கலியனுடைய தோஷம் யார் யாரெல்லாம் தப்பான வழியில் போய் நிறையா லாபத்தை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது பேசுறது அதிகமாக ஆயிட்டது தோஷமேவ பிரகன் நந்தி கலவுத்து விகுநாஜனாக ஜலவுக்காக தர்மசஞ்சுயுக்தாக ரத்தம் பிபதி நோபயா ஔஷத்திய சத்தகி நாகி தூணாம் எத்தியாஸ்தா சாப்பிடுவதிலும் மாறி ஆரோக்கியம் ரத்தம் சாப்பிட்டால் தான் ஆரோக்கியம்னு ஆயிட்டது இப்படிதானே ஆஸ்பத்திரியில் உடனே ரத்தம் எத்தனும் அப்படின்னு சொல்கிறோம் ரத்தத்தை சாப்பிடும்படியான காலமாக ஆயிட்டது ஔஷத்தியா சத்தகி நாகி மருந்து வேண்டிய முறையில் சாப்பிட வேறு வழியிலே சாப்பிடும்படியாக ஆயிட்டது துரிக்ஷம் சர்வராஷ்டிரும் கன்னியாகலே நசூயே நட்டநர்த்தக विद्यासु பிரீத்திமந்தோ நராகலூ ஒரு இடத்துல ரேடியாக மழை பெய்யுது ஒரு இடத்துல மழையே இல்லை ஒரு இடத்துல ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது ஒரு பிரதேசம் ரொம்ப துர்பிக்ஷமாக இருக்குது இப்படி தேசத்தில் மாறுபாடாகிடுது கன்னிகைகளுடைய எண்ணங்கள் மாறிப்பெய்ட்டுது நட்டநர்த்தக வித்தியாசு பிரீத்திமந்தோ நராகளோ பொன் குழந்தைகள் பிறந்து அப்படி வளர்ந்ததுன்னா நாம் நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லபடி குடும்பம் நடத்தணும் என்கிற எண்ணம் பொன் குழந்தைகளுக்கு இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை நட்ட நர்த்தக வித்தியாசு நாம் சினிமாக்கள்ல நடிப்போமா அல்லது நர்த்தனம் கற்றுப்போமா அல்லது ஏதாவது படிக்கலாமா இப்படிங்கிற எண்ணங்கள்ல எண்ணங்கள் பெண்களுக்கு ஏற்பட்டு மாறி போயிடுறது வழி வேத வி நிறதாயே குணஅதிகாக நாம் படிப்பதே நம்முடைய வாழ்க்கைக்குதான் அப்படிங்கிறது மாறிப்போய் படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கை உத்தியோகம்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முறை வந்துட்டது பிருத்தியான் பசந்தி தான் மூடாக தே அகிலாண்ட்ர தியக்திராத்த கிரியா சர்வே தியவேதோதிதக் கிரயா யாரை பார்த்தாலும் இவனாலே நமக்கு என்ன லாபம் என்கிற எண்ணம் அதிகமாக ஆயிட்டது ஒரு வேதம் படித்தவர் ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர் கஷ்டப்படுறார் அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட ஏதாவது ஒன்று சொல்லுங்க அதுக்கு நான் கூலியாக தரேன் அப்படின்னு அனைவரையும் கூலி ஆட்களாக பார்க்கும்படியான காலமாக ஆயிட்டது திகஸ்ராத்த கிரியா சர்வே ஸ்ராத்தங்கள் விட்டு போய்ட்டு பிதிருக்கர்மாக்கள் விட்டு போயிட்டது திக வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் விடப்பட்டு போயிட்டது ஜிஹ்வாஜாம் விஷ்ணுநாமி நவர்த்தந்தே கதாச்சனா விஷ்ணுவனுடைய அலங்காரம் இருக்கு பகவான் மாதிரி அலங்காரம் செய்துக்கிறதுன்னு இருக்கு வாயிலே பகவன் நாமா இல்லை ஸ்ருங்காரரச நிர்வாணாக தத் கீதாநேவ தேஜகுஹூ ஸ்ருங்கார் இன்னொருத்தர் நம்மை பார்த்து இவர் எவ்வளோ அழகாக இருக்கிற இருக்காருன்னு பேசணும் இன்னொரு எது எதிர்த்தாப்ல உள்ளவன் நம்மை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக அவனுக்காக அலங்காரம் செய்துக்கிறது அவனுக்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்வது அப்படின்னு ஆயிட்டது அப்படிதானே இன்னைக்கு வீட்டில் இருக்கும் பொழுதும் நம்முடைய ட்ரெஸ்ஸு வேற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஏதோ கலர் கலராக துணியை கட்டின்ட்டு உட்கார்ந்துருப்போம் வெளியில போகிற பொழுதும் நான் அலங்காரம் பண்ணிட்டு போவோம் ஏன்னா எழுத்தாப்பில் உள்ளவன் நம்மளை பெருமையாக பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதற்காக அலங்காரங்கள் சொல்லப்படலை தர்மசாஸ்திரத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணுற பொழுது தெய்வத்துக்கு பூஜை பண்ணுற பொழுதும் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்கள் செய்யறதுக்காகவும் தான் அலங்காரம் செய்துக்கணும் புது வஸ்திரம் கட்டிக்கிறது ஆபரணங்கள் போட்டுக்கிறது அப்படி போட்டுண்டு பூஜை பண்ணணும் ஸ்திரீகள் எல்லாம் வரலட்சுமியை விரதம் பண்ணுற எல்லாம் போட்டுண்டு அப்படி மகாலட்சுமியை பூஜை பண்ணினால் வாழ்க்கை முழுவதும் தம்பதிகளுக்குள்ள சண்டைங்கிறதே வராது ஐஸ்வர்யத்திற்கு குறைவே ஆனால் அது மாறி போயிடுச்சு சுவாமிகிட்ட பூஜை பண்ணுற பொழுது நாம் ஏதோ ஒரு பீரோவுக்கு போடுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம் வெளியில் போகிற பொழுது பட்டுக்கொடவை கட்டின்ட்டு ஆபரணங்கள் எல்லாம் போட்டுன்னு போகிறோம் ஆகையினாலே தான் திருட்டு போகிறது நாம் நித்திய தரித்திரர்களாக ஆயிட்டோம் தினமும் காசு காசுன்னு தேடும்படியான நிலையை வந்துட்டது இது கலியனுடைய தோஷமோ என்னமோ தெரியல நான் விஷ்ணு சேவா நச்சா நட்சசாஸ்திர வார்த்தா ந ாகதீ ந விேசா ந தீர்த்த யாத்திரா நம்ம கலவுஜனே இந்த கலியினுடைய ஒரு சித்திரம் ஒரு ஒரு சித்திரத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் விஷ்ணு தர்மர் ந விஷ்ணு சேவா பகவானை சரியான முறையில் ஆராதிப்பது இல்லை ந சாஸ்திர வார்த்தா அவரவர்கள் பேசிக்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரத்தின் பர்மசாஸ்திரத்தை பற்றியோ வேதத்தை பற்றியோ இல்லை ஏதோ உலக பேச்சுக்கள் ந யாக தீக்ஷா யாகத்தில் தீட்சையாக அமர்வதை விட மற்ற தீட்சைகள் அதிகமாக ஆயிட்டது ந விசாரலேசா எதை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் இல்லை ந தீர்த்த யாத்திரா தீர்த்த யாத்திரைகள் அப்படிங்கிறது குறைஞ்சு டூர் ஜாஸ்தியாக போயிடுது பிக்னிக் நச்சதான தர்மாக தானம் பண்து சுத்தமா விட்டு போயிடுது தர்மம் பண்றதுங்கிறது விட்டு போயிடுது கலவுஜனே க்வபி பபூவசித் தான் திர்டா தர்மவர்ணோபி சுபீதா அத்திய விஸ்மிதா வம்சம் பாபக்ஷாத்யாந்தம் திருஷ்டா தீபாந்தரம் இதெல்லாம் பார்த்தார் விஷ்ணு தர்மர் ஐயா இந்த கலில நாம் இருக்கிறதுக்கே லாய்கில்ல அப்படின்னு ஜனங்கள் போற போக்கை பார்த்து தர்மங்கள்ல எப்படி நம்பிக்கை இல்லாமல் போயிட்டதே இத்தனை பேர்களும் நரக்கத்திற்கு தான் போக போகிறாங்கிறதுல சந்தேகமே இல்லை இதை இதையெல்லாம் மீறி நாம் நம்முடைய தர்மத்தை ரொம்ப நம்பிக்கையோடு செய்து லாபத்தை அடையிறதுக்கு ரொம்ப புண்ணியம் வேணும் ரொம்ப புண்ணியம் இருந்தால்தான் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கே வரும் இல்லைனா பணம் பணம்னு எதையோ பேசிக்கொண்டோ எதையோ சாப்பிட்டு கொண்டோ எங்கேயோ இருந்து வாழ்க்கை கடந்து போயிடும் பிராணிகள் போல கடந்து நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் தர்மம் பேசி பிரயோஜனம் இல்லை தர்மத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை செய்யணும் எதை சொல்றோமோ அதை செய்யணும் செய்பவன்தான் சொல்லணும் டாக்டர்னா படித்தவன் தான் அந்த வைத்தியத்தை யாரு வைத்தியம் செய்துன்னு இருக்கானோ அவன் மருந்து சொல்லணும் அதுபோல் யார் தர்மத்தை செய்யறானோ அவன் தர்மத்தை சொல்லணும் தர்மத்தை அவன் கடைபிடிக்கவே இல்லைன்னா தர்மம் சொல்றதுக்கு லாயக் இல்லை அதே போல்தான் எல்லா விஷயங்களிலும் முழுமையான ஈடுபாடு உள்ளவன் அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லாததை பார்த்து தர்மவர்ணருக்கு ரொம்ப பயம் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையும் இப்படி வீணாக போயிடுமோ அப்படின்னு பயந்து போய் வம்சம் யாந்தம் துஷ்டா தீபாந்தனம் அப்படி பாத தாண்டி தீபத்துக்கு தீபம் தாண்டி போற போயின்னு இருக்கிற பொழுது சரண் சர்வத் லோகேஷ்வேவத்து சர்வசா அப்படி துவீபத்துக்கு துவீபம் தாண்டி போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமானது ஏற்பட்டது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்